ஒன்பது அல்லாஹுக்கு யார் மரணத்திற்கு பின் அல்லாஹுவை சந்திக்கிறாரோ அவர் சொர்க்கம் போவார் என்று முவாத அவர்களிடம் நபி அல்லாஹும் அலிஹ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு முவாத அவர்கள் இந்த நல்ல செய்தியை நான் மக்களுக்கு சொல்லலாமா என்று கேட்டார்கள் வேண்டாம் அவர்கள் அசட்டையாக இருந்து விடுவார்கள் என நான் அஞ்சுகிறேன் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள்